ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நாம் அவஹந்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹிஹோமம் என்பது என்ன அதை எந்த முறையில் செய்யணும் அதில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுடைய பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக சில ஆவகந்தி ஹோமம் விஷயமாக கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவை பார்ப்போம் அதில் கேள்வி என்ன அப்படின்னா ஆவகந்தி ஹோமம் என்பது எந்த நேரத்தில் செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது எந்த அக்னியில் செய்யப்படணும் ஏன்னா அக்னிகள் பலவிதம் இருக்குது உபாசனா அக்னின்னு இருக்குது சமிதாதானா அக்னின்னு இருக்குது லௌகிகா அக்னின்னு இருக்குது இந்த ஆவகந்தி ஹோமத்தை செய்யணும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் இதில் யார் இந்த ஆபகந்தி ஹோமத்தை செய்யலாம் இப்படி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருப்பதுனாலே அதற்கு பதில் பார்ப்போம் இந்த ஆபந்தி ஹோமம் செய்ய வேண்டிய காலம் அப்படிங்கிறது கால வேளையில் தான் செய்யணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் எந்த ஒரு அனுஷ்டானத்திற்கும் காலம் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அனுஷ்டானங்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஹோமங்களுக்கு எல்லாமே காலம் காலை வேலை தான் கால வேளையில் செய்யணும் மாத்தியான் காலத்திற்கு முன்னர் முடிக்கிறா போல செய்யணும் பொதுவாகவே ஸ்மார்த்த கர்மாக்கள் அனைத்துமே அதாவது ஸ்மார்த்தம் அப்படின்னா தர்மசாஸ்திரம் தனிப்பட்ட முறையில் காலம் சொல்லப்படாத அனுஷ்டானங்களுக்கு காலம் பிராத்த காலம்தான் சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து மாத்தியான் காலம் முடியறதுக்குள்ள செய்துடணும் அபராண்ணத்திற்கு போகக்கூடாது அதாவது மத்தியானம் பன்னெண்டே முக்கால் மணியை தாண்டக்கூடாது எந்த ஒரு அனுஷ்டானமும் ஸ்மார்த்த கர்மாக்கள் அதற்குன்னு காலம் சொல்லப்பட்டால் அந்த காலத்தில் தான் செய்யணும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு அனுஷ்டானங்கள் சொல்லப்பட்டிருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னர் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் இருக்குது சூரிய உதய சமயத்தில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் சூரிய உதயம் ஆனவுடனே செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் சங்கம காலத்தில் மாத்தியான் காலத்தில் குத்தப காலத்தில் அபராண காலத்தில் சாயங்காலத்தில் சூரிய அஸ்தமன வேலையில் முன் ராத்திரியில் பின் ராத்திரியில் நடுராத்திரியில் இப்படி என் அனைத்து காலங்களிலும் அனுஷ்டானங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒரு அனுஷ்டானம் ஒரு ஜபமோ ஹோமமோ பூஜையோ செய்யணுமானால் இது எந்த நேரத்தில் செய்யப்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு செய்யணும் அந்த காலம் இல்லை காலம் தவறி நாம் செய்தால் அதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதோ இல்லையோ நமக்கு அதனால் கெடுதல்கள் நிறைய உண்டாகும் அப்படிதானே டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தால் ஒரு வேலை சாப்பிட்ற மாத்திரைத்து மாத்திரைக்கும் அடுத்த சாப்பிடக்கூடிய மாத்திரைக்கும் இடைவேளை இருக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை மாத்திரை எழுதி கொடுத்தால் மூன்று வேலை மாத்திரையும் ஒரே தடவையாக சாப்பிடுவதோ அல்லது மூன்று வேலைக்கு பதிலாக ரெண்டு வேலை சாப்பிடுவதோ அப்படி நாம் மாற்றக்கூடாது மாற்றினால் அந்த டாக்டர் சொல்வதை நாம் கடையப்பிடிக்கலைங்கிறது ஒன்றும் அந்த நோய் வேறு விதமாக நமக்கு உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இரண்டு விதமான நஷ்டம் அதே போல தான் இந்த காரிய கர்மாக்களுக்கும் கர்மாக்கள் எந்த நேரத்தில் எதை சொல்லப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் செய்யணும் நேரம் தவறி செய்வது அப்படிங்கிறது சில காரியங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கு காலம் தவறினாலும் செய்யலாம் என்று சில வைகளுக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதை தெரிந்து கொண்டு செய்யணும் அப்படி இந்த ஆபந்தி ஹோமம் என்பது காலை வேலை தான் காலம் சூரிய உதயத்திற்கு பிறகு மாத்தியான் காலம் முடிகிறதுக்குள்ளே செய்து முடிச்சுடணும் இது அனைத்து ஸ்மார்த்த கர்மாக்களுக்கும் பொருந்தும் இதுதான் காலம் எந்த அக்னியில் செய்யணும் அப்படின்னா ஔபாசனத்தில் சில அனுஷ்டானங்கள் தான் செய்யணும் அனைத்தையுமே அவுபாசனத்தில் செய்யக்கூடாது சப்த பாக்க யஜங்கள் அப்படின்னு அந்த பாக்க யஜங்களை ஔபாசனத்தில் தான் செய்யணும் கல்யாணமான உடனே அவருக்கு வரக்கூடியதான அக்னியை தான் ஔபாசன அக்னி அப்படின்னு அதற்கு கிரிய அக்னி அப்படின்னும் பெயருண்டு கிரியோக்தமான கர்மாக்களை செய்யக்கூடிய அக்னி அதில் ஆவஹந்தி ஹோமம் என்பதை செய்யக்கூடாது ஆவஹந்தி ஹோமத்திற்கு தனியாக அக்னி வச்சு செய்யணும் ஆவஹந்தி ஹோமத்தை அவுபாசனத்தில் செய்யலாம் என்று இருந்தால்தான் நாம் செய்ய முடியும் ஆனால் அப்படி தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்படலை செய்யக்கூடாது தனியாக லௌகிகமாக அக்னி வச்சுண்டுதான் செய்யணும் யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அனைவரும் செய்யலாம் பிரம்மசா பிரம்மச்சாரியும் செய்யலாம் கிரகஸ்தர்களும் செய்யலாம் அந்த மந்திரத்தை அத்தியனம் செய்திருக்கணும் ஆவகந்தி ஹோம மந்திரங்களை முறையாக அத்தியனம் செய்து அக்னிமுகம் தெரிஞ்சிருக்கணும் அப்படி முறையாக தெரிஞ்சிருந்தால் ஷட்பாத்திர பிரயோகம் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அதை செய்து அந்த ஆகந்தி ஹோமத்தை செய்யணும் வேறு விதமாக செய்யக்கூடாது பிரம்மச்சாரிகளும் செய்யலாம் இந்த முறையில் செய்யணும் இல்லை இந்த மந்திரங்களை அத்தியனம் செய்யலை அப்படின்னா அந்த மந்திரங்களை அத்தியனம் செய்தவர்களை கொண்டு செய்யலாம் அதற்கும் பலன் உண்டு யாரும் செய்யலாம் ஒருவரை நியமித்து எனக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்களை செய்ய சொல்கிறது அப்படியும் செய்யலாம் அப்படி இந்த ஆபகந்தி ஹோமம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலே தான் துரிதமாக பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலே தான் மகாபரிவா நமக்கு இதை அனுகிரகம் செய்திருக்கா ஆபகந்தி ஹோமம் எல்லா இடங்களிலும் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் இன்னாலில் நமக்கு வாழ்க்கையில் என்ன மிகவும் தேவையோ எதை நாம் அடையணுங்கிறதுக்காக நாம் வாழ்நாள் முழுதும் ஓடின்ருக்கோமோ அந்த பலன்களை நாம் சுலபமாக அடைவதற்கான உபாயம் இந்த அவகந்திகோமோ ஏன்னா எத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நாம் ஒரு குழப்பமாக இருக்கக்கூடியதான சூழலில் இருக்கோம் நாம் மாத்திரமில்லை அனைத்து ஜீவராசிகளும் அப்படிதான் இருக்குது இப்போ காலத்தை பார்த்தால் இப்போது மழை பெய்யுறது இது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் மழை பெய்யுறது காலம் மாறிப்போச்சு ருத்து தர்மங்கள் மாறிப்பெயிடுத்து அதுபோல் வருஷம் பூராவும் மரங்கள் காய்க்கிறது அனைத்து காயும் பழமும் வருஷம் பூராவும் வருது அது மனிதன் செய்த தவறுனாலா அல்லது காலத்தின் ஒரு மாறுபாடாக என்னன்னு தெரியல ஆனால் அப்படி வரக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எந்த சமயத்தில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கணும் வருஷம் பூரா மாம்பழம் கிடைக்கிறால் நல்லது தானே அப்படின்னா அது நம் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை மாம்பழம் சாப்பிடக்கூடிய காலம்னு இருக்குது அந்த காலத்தில் தான் மாம்பழம் காய்க்கணும் சாப்பிடணும் அதுக்கு சீசன்னெலாம் சொல்கிறோம் அந்த சீசனில் அது கிடைக்கணும் வருஷம் பூரா கிடைக்கிறது நல்லது தானே அப்படின்னா வருஷம் பூரா கிடைக்கிறது நல்லது தேகத்திற்கு அனாரோக்கியம் அப்படி காலதர்மங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு இதை இந்த கால எல்லாம் மாறி போனாலும் நம்முடைய தேகம் ஒழுங்காக செயல்படணும் அப்படின்னா இவைகளெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்படுறது மனதளவிலும் உடல் நமக்கு பெரிய சக்தி தேவைப்படுறது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஆபஹந்தி ஹோமம்தான் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அப்படி அந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனாலே தான் மகாபிரிவா ஆபஹந்தி ஹோமம் செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தி நமக்கு காண்பிச்சிருக்கார் இப்படி யார் யாராலெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் கட்டாயம் இந்த ஆபகந்தி ஹோமத்தை முறையாக செய்ய கற்றுக்கொண்டோ செய்யணும் செய்தால் கட்டாயம்